நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை விடுவித்த ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தின் தலைப்பு சட்ட மார்க்கம் லீகலிசம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி கலாத்திய நான்காம் அத்தியாயம் முதல் பத்து வசனங்கள் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறுபிழையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான் அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம் நாம் புத்திர அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் காலம் நிறைவேறின போது பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் மேலும் நீங்கள் புத்திராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய் நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனமாயும் இருக்கிறாய் நீங்கள் தேவனை அறியாமல் சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள் இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் இன்றைய மனப்பாட வசனம் மத்தியு இருபத்தி பதினோராம் அத்தியாயும் இருபத்தி எட்டு முதல் முப்பது என் நுகம் மெதுவாயும் என் சுமை எளிதாயும் இருக்கிறது ஜீசஸ் மை யோக் இஸ் ஈஸி அண்ட் மை பேர்டன் இஸ் லைட் கிறிஸ்தவ உலகில் புதிது புதிதாய் பலவித உபதேசங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன ஓர் உபதேசம் ஆரோக்கியமானதுதானா என்று சோதித்து பார்ப்பது எப்படி இவ்வுபதேசம் என்னை நடத்துவது விடுதலைக்குள்ளா அல்லது அடிமைத்தனத்துக்குள்ளா என்று முதலாவது கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும் கலாத்திர ஐந்து ஒன்றிலே வா வாசிக்கிறபடி பௌலப்போசலன் எழுதி நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு உட்படாத கிறிஸ்து உங்களுக்கு உண்டாக்கிய சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருங்கள் என்று எழுதினார் பிரமாணத்தை போதிக்கும் சங்கங்கள் பொதுவாக மூன்று காரியங்களில் தங்கள் சட்ட திட்டங்களை திணிப்பார்கள் அவற்றை நாம் இன்று சுருக்கமாய் பார்ப்போம் ஒன்று ஆசரிப்பு அதாவது நாட்களை ஆசரிப்பது டெய்ஸ் நாட்களை சிறப்பாய் ஆசரிக்க விசுவாசிகளுக்கு கட்டளை கிடையாது தங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்துடன் பழைய உடன்படிக்கையின் நாட்களுக்கு எடுத்த ஆச்சரிப்பு சட்டங்களை இணைத்து கொள்ள வஞ்சிக்கப்பட்ட கலாத்திய விசுவாசிகளை பவுல் வெகுவாய் கண்டித்தார் அவற்றை அவர் வெறுமையான வழிபாடுகள் வீணான வழிபாடுகள் என்று சொல்கிறார் பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள் சனிக்கிழமை இப்பொழுதோ அதன் ஞாயிற்றுக்கிழமை என்று சில கிறிஸ்தவர்கள் எண்ணுகிறார்கள் அப்படி அல்ல எந்த ஒரு நாளையும் ஆசரிக்க இன்று நமக்கு சட்டம் கிடையாது எந்த நாளையும் ஆசரிக்க நமக்கு முழு விடுதலை உண்டு ஆசரித்தால் அது கடவுளுக்கு ஆசரிக்காவிட்டாலும் அது கடவுளுக்கு தான் அதைத்தான் ரோம் பதினாலு ஐந்து வாரங்களே வாசிக்கிறோம் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கன்று விசேஷித்துக் கொள்கிறான் நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான் என்று பார்க்கிறோம் ஆனாலும் வாரத்தின் ஏழு நாட்களில் ஒரு நாளே கடவுளை கனப்படுத்தும்படி அவருக்காகவே செலவிடுவது ஆரோக்கியமான ஆசிர்வாதமான பழக்கம் அரபு நாடுகளில் வார விடுமுறை வெள்ளி என்பதால் அன்றுதான் வாராந்திர கிறிஸ்தவ ஆராதனைகள் நடைபெறுகின்றன அடுத்து இந்த சட்டத்திட்ட பிரமாண பிரசங்கிகள் வலியுறுத்துவது ஆகாரத்தை குறித்த காரியங்கள் டயட் பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ள உணவு கடுத்த சட்டங்கள் புதிய உடன்படிக்கையின் கீழ் நமக்கு கட்டாயம் அல்ல வசனம் இப்படி சொல்கிறது உண்ணுகிறவன் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறபடியால் கடவுளுக்கென்று உண்ணுகிறான் உண்ணாதவனும் கடவுளுக்கு என்று கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறான் எப்படி இருக்கிறது பாருங்கள் முதலாம் உயிர்த்தழிலில் பங்கு பெற விரும்புவோர் இனிப்பு சாப்பிடக்கூடாது என்ற ஒரு வெளிப்பாடு கிடைத்ததாக சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு ஊழியக்காரி சொன்னார்கள் உடனே நான் சொன்னேன் இன்னும் சில மாதங்களில் முதலாம் உயிர்த்தழிலில் பங்கு பெற விரும்புகிறவர்கள் காரம் சாப்பிடக்கூடாது என்று அது அம்மா சொல்வார்கள் சொன்னேன் அப்படியே சொன்னார்கள் பிரியமானவர்களே பலவித வேற்று போதனைகளினால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள் உணவுகளினால் அல்ல கிருபையினாலே இருதயம் திடப்படுகிறது நல்லது உணவுகளில் முயற்சி செய்கிறவர்கள் பயனடையவில்லையே என்கிறது எப்ரேயர் பதிமூன்று ஒன்பதில் திருமறை மூன்றாவது இந்த பிரமாண பிரசங்கிகள் வலியுறுத்துவது ஆடையை பற்றி காரியங்கள் ட்ரெஸ் முதலாவது ஆசரிப்பு டெய்ஸ் ரெண்டாவது ஆகாரம் மூன்றாவது ஆடை தட் இஸ் ட்ரெஸ் கண்ணியமாயிருக்கும் எந்த நாகரீக ஆடையையும் தயங்காமல் அணியலாம் முகப்பவுடர் மட்டும் போடும் சிலருக்கு உதட்டு சாயம் பூசும் வங்கையர் பயங்கர வகைகளாய் தெரிவார்கள் பவுடர் முகத்தோற்றத்தையும் சாயம் உதட்டின் தோற்றத்தையும் நன்றாகிறது அவ்வளோதானே வித்தியாசம் சில சபைகளில் தலைமுடிக்கு சாயம் போடுதல் நகை அணிதல் பூ வைத்தல் இவை எல்லாம் பாவம் என கருதப்படுகின்றன ஆனால் எனக்கு ஒரு கேள்வி பூ போட்ட சேலை அணிவதில் தவறில்லை என்கிறார்கள் இதில் என்ன வித்தியாசம் மலர்ந்த பூ முப்பரிமாணம் உள்ளது வரைந்த பூ இரு பரிமாணம் உள்ளது ஒன் இஸ் த்ரீ டைமென்ஷனல் தி அதர் இஸ் டூ டைமென்ஷனல் இட்ஸ் ஒன்லி டைமென்ஷனேஷனல் டைமென்ஷனல் டிஃபரன்ஸ் தனிநபரது விருப்பங்களுக்கு விட்டுவிட வேண்டிய காரியங்களை உபதேசங்களாக மாற்றாதிருப்போம் மன வீட்டிலும் மரண வீட்டிலும் பூ போடக்கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் பூவில் இருந்து எடுத்து சென்ட் போடலாம் இதெல்லாம் தேவையில்லாத வீணான காரியங்களை மக்கள் மேலே நாம் கட்டளைகளாக சுமத்தி வேத வாக்கியத்தை நாம் அவமாக்குகிறோம் சட்ட மார்க்கம் பெருமைக்குத்தான் வழிநடத்தும் என்று சொன்னார் பத்தொன்பதாம் நூற்றாண்டு புறசுத்தவான் வாட்ச்மன் நீ என்பவர் லீகலிசம் இஸ் பவுண்ட் டு ப்ரொடியூஸ் ப்ரைட் ஆஃப் ஹார்ட் ஏசு My yoke is easy and my burden is light. லைட் என் நுகம் மெதுவாயும் என் சுமை எளிதாயும் இருக்கிறது என் இயேசு சொன்னார் ஏசு கிறிஸ்து நமக்கு உண்டாக்கிய இந்த சுயாதீன நிலையில் இருந்து நாம் மிகவும் கவனமாக சட்டத்திட்ட பிரமாணங்களுக்குள்ளே நுழைந்து கிறிஸ்துவின் ரட்சிப்பினால் கிடைத்த ஆனந்தத்தை இழக்காதிருப்போம் ஆண்டவர் நல்லவர் மோசேயின் நியாயப்பிரமாணம் பழுவானது அது பழுவான ஒரு நுகத்தேடி ஆனால் சத்தியமும் கிருபையுமோ ஏசு கிறிஸ்தவினால் நமக்கு கிடைத்திருக்கின்றன அதற்காக நாம் கர்த்தரை துதிப்போம் நல்ல ஆண்டுவரே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே கலாத்திய விசுவாசிகள் நன்றாய் ஆரம்பம் பண்ணினார்கள் அவர்கள் ஆவியிலே ஆரம்பம் பண்ணி மாம்சத்திலே முடித்து விட்டார்கள் சட்டத்திட்ட பிரமாணங்களை கூட்டி கொண்டதால் கிறிஸ்துவின் கிருபையே விட்டு விழுந்தார்கள் திரும்ப அவர்களில் கிறிஸ்து அளவும் அப்போ சிலர்களுக்கு அற்பவேதனை பட வேண்டியதாயிற்று எங்கள் வாழ்க்கையிலே இவையெல்லாம் எச்சரிக்கைகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன கர்த்தாவே உம்முடைய குமார்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு கிடைத்த விடுதலையான ஒரு வாழ்க்கை கர்த்தாவே உமக்கு அடிபணிந்த ஆனால் வீணான சட்டத்திட்டங்களுக்கு கர்த்தாவே பயப்படாத ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திரசவிகார கர்த்தாவே ஆவியினர் எங்களுக்கு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் பிள்ளைகளாக தேவனாய்கி உம்மிடம் அப்பா என்கிற உறவிலே இந்த அருமையான ரட்சிப்பை கர்த்தாவே நாங்கள் முழுக்க முழுக்க அனுபவிக்க எங்களுக்கு உதவி தாரோம் மறுபடியும்மாக இயேசுவின் மூலம் எங்களுக்கு கிடைத்த அந்த விடுதலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் உமக்கே எல்லா கனத்தையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனு உள்ள பிதாவே ஆமே